வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய பள்ளி பருவத்தில் ஒரு பாடம் வைத்திருப்பார்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் நிறைய கதைகளை சொல்வார்கள் ஆனால் அந்த மாணவ அந்த கதைகளின் பொருள் விளங்காது பள்ளி முடிந்த பிறகே அந்த கதைகளின் ஆழத்தையும் அதன் அர்த்தத்தையும் உணரத் தொடங்குவோம் அவ்வாறு உணரத் தொடங்கும் பொழுது நம்முடைய மனதில் ஓரிரு கதைகளே நினைவில் இருக்கும் கருத்துக்கள் அறநிறை வாழ்வது நியாயமாக நடந்து கொள்வது கதைகளை நாம் இன்று நினைத்து பார்த்தாலும் நிச்சயமாக அந்த பொருளின்படி வாழணும்னு ஆசைப்படுவோம் குறிப்பாக இந்த பாட்டி வடை சுட்ட கதை எல்லா ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய கதை அந்த கதையில் பாட்டி சுடக்கூடிய வடையினை காகம் தூக்கி செல்கிறது காகத்தை ஏமாற்றி நரி பிடிந்து செல்கிறது இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நாம் பிறரை ஏமாற்றினால் நம்மை மற்றொருவர் வந்து ஏமாற்றுவார் என்பதுதான் அதே ஒரு விறகு வெட்டி தன்னுடைய கோடாளி ஆற்றுக்குள் விழுந்தவுடன் அதை தேடிக்கொண்டிருப்பார் அப்பொழுது வரும் ஒரு முனிவர் தங்க கோடாளியை எடுத்து அந்த விறகு வெட்டியிடம் கொடுப்பார் இது என்னுடையது இல்லை என்று அவர் மறுத்தவுடன் வெள்ளி கோடாளியை வழங்குவார் இதுவும் இல்லை என்று அவர் மறுத்து விடுவார் உடனே அவர் துளைத்த அதே கோடாலியை எடுத்துக் கொடுப்பார் இதுதான் என்னுடையது என்று அவர் பெற்றுக் கொண்டவுடன் மீதமிருந்த தங்கம் மற்றும் வெள்ளி கோடாளிகளை அந்த விறகு விட்டியிடமே கொடுத்து விடுவார் நேர்மைக்கு கிடைத்த பரிசு இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நாம் நேர்மையாக நடுமுழமையோடு இருக்கும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எதையும் இழக்க மாட்டோம் என்பதுதான் இதைத்தான் நம் சான்றோர்கள் சொல்லும் பொழுது அறவழியில் நடப்பவர்கள் நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும் நடுவு நிலைமை என்பது நமக்கோ நம் சார்ந்தவர்களுக்கோ அல்லது நமக்கு தெரியாதவர்களுக்கோ நம் எதிர்களுக்கோ என்று நியாயங்களை பிரித்து பார்க்காமல் மிகச்சரியாக நடந்து கொள்வதுதான் நடுவு நிலைமை என்று கூறுகிறார்கள் ஐயன் திருவள்ளுவர் கூறும் பொழுது ஒருவன் நடுவு நிலைமையோடு தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் அவனுடைய செல்வம் அவனை விட்டு என்றும் போகாது அதோடு அந்த செல்வம் அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்றார் ஆக நம்முடைய வாழ்விலும் நாம் அந்த நடுவு நிலைமையை பின்பற்றி நம்முடைய செல்வத்தை காப்பதோடு அது நம் தலைமுறைக்கு பயனளிக்கும் வகையில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பான் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூத்தி செப்பம் உடையான் ஆக்கம் விதைவின்றி எச்சத்திற்கேமா மீண்டும் குரல் செப்பம் உடையான் ஆக்கன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமா படைத்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ நன்றி